கல்வி என்றால் என்ன இம்மா முல்ல சொ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் குரானிலே என்று வலியுறுத்துவது எந்த கல்வியை என்று கேட்டால் அல்லாஹுவை அறிகிற கல்வி அல்லாஹுடைய தூதரை அறிகிற கல்வி மார்க்கத்தை அறிகிற கல்வி இவற்றை எதன் மூலம் அறிய வேண்டும் பில் அதில்லா ஆதாரங்களோடு அறிய வேண்டும் அல்லாஹை பற்றி அறிய வேண்டும் அல்லாஹுடைய தூதரை அறிய வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிய வேண்டும் ஆதாரங்களின் அடிப்படையில் அறிய வேண்டும் அதில்லாக்களோடும் அதில்லா என்றால் என்ன அல் குர்ஹானும் சஹிஹான ஹதீஸ்களும் தான் அதில் குர்ஹானை கொண்டும் சஹிஹான ஹதீஸ்களை கொண்டும் இவற்றை அறிவதுதான் இல் என்று வரைவிளக்கோது கல்வி என்று குரானிலும் குறிப்பிடப்படுகிற கல்வி எது என்று கேட்டால் அல்லாஹ் சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்று வருகிற கல்விதான் கல்வி என்று சொல்கிறார்கள்